வணக்கம் 14. ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயண தாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தலில் பத்து வாக்குகள் பெற்று ராஜேஸ்வரி ஊராட்சி தலைவராக தேர்வு இரண்டு சுமன் சர்மா விருது சித்ரா ராஜகோபாலுக்கு வழங்கப்பட்டது மூன்று தேசிய மருத்துவ ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் சுரேஷ் சந்திரா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக பிரெய்லி விழிப்புணர்வு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது 2. இந்தியாவில் எந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு மின்னேற்ற நிலையங்களை தொடங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது 3. நூற்றி இந்திய அறிவியல் மாநாடு எந்த நாளில் தொடங்கி வைக்கப்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம்